அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில் இருந்த சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நகைச்சுவை மகாத்மா காந்தியடிகள் ஒரு கூட்டத்தில் பேசுவதாக இருந்தது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அவருக்கு வாழ்த்து மடல் ஒன்றை வாசித்து பண முடிப்பு வழங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் கூட்டத்துக்கு மகாத்மா காந்தியடிகள் வந்தார் அவர் மிகவும் கலைப்புடன் காணப்பட்டார் எனவே கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் கூட்டத்தை சீக்கிரமாக முடிக்க எனவே அவர்கள் தயாரித்து வைத்திருந்த வாழ்த்து மடலை கூட்டத்தில் படிக்காமல் அதை படித்ததாக ஏற்றுக்கொள்ளும்படி காந்தியடிகளை கேட்டுக்கொண்டனர் காந்தியிடம் வாழ்த்து மடலை கொடுத்துவிட்டு அவரை பேசும்படி அழைத்தனர் மகாத்மா காந்தியடிகள் எழுந்து பேசினார் வாழ்த்து மடலை படிக்காமலே படித்து விட்டதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அதே என் பேச்சையும் பேசப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளும்படி நான் கேட்கிறேன் ஆனால் கொடுக்க வேண்டிய பண மட்டும் கொடுக்காமலையே கொடுக்கப்பட்டதாக சொல்லிவிடாதீர்கள் என்றார் அதை கேட்டு கூட்டத்தினர் பலத்த சிரிப்புடன் கரகோசம் செய்தனர் உதடுகளோடு மட்டும் உறவாடி மறைகிற நகைச்சுவை மேலோட்டமாக இருக்கிறது உள்ளத்திலும் ஊடுருவி பாயும் நகைச்சுவை ஆழமானது மட்டுமல்ல அது முளைத்து வேறு விட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கிளைவிடவும் வழிவகுக்கும் வாசிப்பவர்களையும் கேட்பவர்களையும் உயர்த்துகிற சுவையே ஒப்பற்ற நகைச்சுவை நன்றி